நற்றினையின் ஒருக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனாம் நல்ல உடைகளுக்கு எல்லா கதவுகளும் திறக்கும் ஆம் நல்ல உடைகளுக்கு எல்லா கதவுகளும் திறக்கும் என்கிறார் தாமஸ் புல்லர் நன்றி வணக்கம்